தலைப்பு எழுபத்து இரண்டு பர அபர ஞானங்கள் ஞானம் அபரஞானம் பரஞானமென இரண்டு அபரஞானம் என்பது முன் சாத்திர ஞானம் அல்லது விசாரஞானம் வாசா கைங்கரியம் சாதனம் வாட்சியார்த்தம் பரஞானமென்பது பின் அனுபவஞானம் சாத்தியம் லட்சியார்த்தம் மேலும் அபரம் முன் பரம் சாத்திரம் முன் அனுபவம் பின் சாதனம் முன் சாத்தியம் பின் ஆதி முதல் அந்தம் கடை அநாதி ஆதி அந்தம் இல்லாதது